நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆரியப்பட்டா என்ற விருது விண்வெளி அறிவியல் துறைக்கு வழங்கப்படுகிறது இரண்டு தமிழகத்தின் ஏலக்காய் நகரம் என அழைக்கப்படும் நகரம் போடிநாயக்கனூர் மூன்று உலக செஞ்சிலுவை தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் எட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி என்றே கேள்விகள் ஒன்று உலக பயங்கரவாத எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தியாவில் ஓடும் நதிகளுள் அதிக நீர் பெருக்கு உள்ள நதி எது மூன்று சிந்துசாகர் என அழைக்கப்படும் கடன் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்